ஓம்ீகாந்தோ மாதோய ஜனகோவ் வந்தே குஞ்சானூயே ந बुधर्वेदपारगैसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती वरांकुश पाशमी मुद्रा करैर्वहती कमलासनस्था बककोटिप्रतिभां त्रिनेजेहमा ताम ने्वरीमल शिव सर्वासाधि शरण्येत्र्यंबे गौरी नारायणि नमोस्तु सृष्टिस्थिविनानाशा भूते सनातनी गुणाश्रिए गुणमे नारायणी नमोस्तु परित्राण शरणागतनापरिरापरायणे सर्वर्ति हरे देवी नारायणि नमोस्तुते। या देवी सर्वूतेषु रुप मातृपेण संस्थि नमस् नमस्म नमो नम श्रीदक्षिणासुदेशिकेन्द्र யனங்கீதேம்ியவூத்தம்சராமம் சதாிவேந்திரமுன அமூரூன் சந்தமான மாதே மேவச்ச சாா ஸிரவிணம் யமேவே ஓ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோருளவரோஸ் ஓமாந நமாமிரம் ஆகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடும் சத்குருநாதருடைய கிருப்பையினாலும் ஆத்மபோதம் என்கிற ஒரு பிரகரண கிரந்தம் வேதாந்த பிரகரண கிரந்த படிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நாம் எல்லோரும் இந்த கிரந்தத்துக்கு பேரு ஆத்ம போதம் அப்படின்னு பேரு இது வேதாந்தத்தினுடைய ஒரு சார்பு நூல் தமிழ்ல சொன்ன அதுக்கு பேரு சார்பு நூல் சம்ஸ்கிருதத்துல இத பிரகரண கிரந்தம் அப்படிம்போம் பிரகரண கிரந்தம்னு சொன்னா வேதாந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அத கொஞ்சம் விரிவா விசாரம் பண்ற பகுதிக்கு பேரும் பிரகரணம்னு சொன்ன பிரகரணத்துக்கு தான் லட்சணங்கள்லாம் உண்டு நான் அதை பற்றி நான் இங்க பேசல ஆக இது வேதாந்தத்தினுடைய சார்பு நூல் வேதாந்தம்னா என்னன்னு அடுத்த கேள்வி வரும் வேதாந்தம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் சாதாரணம் ஆரம்பத்துல படிக்கிறவங்களுக்கு வரும் முதல்ல படிக்கிறவங்களுக்கு படிச்சவங்களுக்கு வேதாந்தம்னா என்னன்னு வேதாந்தம் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு சொல்லு இருக்கு வேதம் அந்தம்னு ரெண்டு சொல்லு இருக்கு வேதம்ங்கிறது நம்ம கேள்விப்பட்ட விஷயம் வேதங்கிறது நம்ம நாட்டுல நிறைய வேதம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த எப்ப பார்த்தாலும் வேத மந்திரங்களை சதா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக வேதம்ங்கிறது நம்ம நாட்டினுடைய தெரிஞ்சிருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வேதம் அப்படின்னா அறிவு வேதம்ங்கிற சொல்லுக்கே போய் பேரு அறிவு இது ஞானே அப்படின்னா தாத்து பாட்டம் ஒரு சம்ஸ்கிருத இலக்கணப்படி அது வந்து ஞானம்னு அர்த்தம் அந்த வித்துங்கிற வார்த்தைன்னு வந்துதான் வேதகா வித்துங்கிறது ஒரு ரூட்டு சமஸ்கிருத பாஷை அதுக்கு அர்த்தம் ஞானம்னு அர்த்தம் அந்த வித்துங்கிற தாத்துல இருந்துதான் வேதகா அப்படிங்கிற சப்தம் வேதகான்னு சொன்ன ஞானம் அப்படின்னு என்ன ஞானம்னு கேட்டா ஞானம்னு சொன்னாலே அறிவுன்னு அர்த்தம் சம்மஸ்கிருத பாஷ அறிவுங்கிறது தமிழ் பாஷா இந்த ஞானம்ங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் அறிவுக்கு என்ன விஷயம் அறிவுக்கு என்னவனான விஷயம் இருக்கணும் புத்தகத்தை பற்றிய அறிவுரானத்தை பற்றிய அறிவுளை பற்றிய அறிவு இது டேபிள் இது கிளாஸ்க்கு இது தமிழர் அப்படிங்கிறது ஒன்னொன்னு ஒரு அறிவு தான் ஒரு அந்தந்த பொருளை பற்றின அறிவு நம்ம இருக்கிற விசேஷமே அறிவு தான் மனிதன்கிட்ட இருக்கிற விசேஷமே அறிவு இருக்க அறியறத்துக்கு விஷயங்கள் அனந்தமா இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல அரியறதுக்கு இருக்கிற விஷயங்களைனா யாரால கணக்கு போட முடியும் அதான் நமக்கு தெரிஞ்சது தெரியாதது எவ்வளவோ ஆனா இங்க அறிவுங்கிறதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டா ரெண்டு விஷயம் இங்க அறியறதுக்கு இருக்கு இந்த உலகத்துல நிம்மதியா சுருக்கமா சொன்னா நான் நிம்மதியா வாழறதுக்கான அறிவுக்கு பேர் தான் இங்க அறிவு வேதம் எல்லாம் என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா மனித சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கான அறிவை கொடுக்கிறது அறிவுனா என்ன அறிவு கேட்டா நிம்மதியா வாழ்றதுக்கான அறிவு சுருக்கமா சொல்லு எப்பவும் அமைதியா ஆனந்தமா நிம்மதியா சந்தோஷமா திருப்தியா வாழ்கிறதுக்கான அறிவு வேதம் அறிவு என்ன அறிவு நிம்மதிக்கான அந்த நிம்மதிக்கான அறிவை சொல்ற புஸ்தகம் தான் புஸ்தகம் நிறைய இருக்கு நிம்மதிக்கான அறிவு எல்லாம் அதெல்லாம் வேதம் முழுக்க என்னவா இருக்கு சப்தாத்மகமா இருக்கு சப்தம்னா என்ன ஒரே சொல் இருக்கு சொல் இருக்கு சொற்கள் எல்லாம் இருக்கு ஆக எழுத்துக்கள் சொற்கள் முக்கியமா சொன்னா சொற்கள் சொற்களுக்கெல்லாம் பொருள் இருக்கு வேதம் முழுக்க சப்தம்னு நல்லா என்ன சொல்ற சப்த பிரமாணம் பிரமாணம் அறிவை தரும் கருவி அதுக்கு பேர் பிரமாணம் நிறத்தை பற்றி அறிவை தரும் கருவி கண் ஒரை பற்றி அறிவை தரும் கருவி காது மனத்தை பற்றி அறிவை தரும் கருவி மூக்கு சுவையை பற்றி அறிவை தரும் கருவி நாக்கு உடைய கடினம் தன்மை ஆக ஒரு பொருளுடைய தன்மையை கடினத்தன்மை மிருது தன்மையை அறிவிக்கும் கருவி தோல் தோல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம் இது ரஃபா இருக்கு நல்லா சொல்றோமே அது தோல் மூலமா தான் தெரிஞ்ச அது மா நிம்மதிக்கான அறிவை தரும் கருவி வேதங்கள் நிம்மதிக்கான அறிவை தரும் கருவி வேதங்கள் அது முழுக்க முழுக்க சொற்கள் மயம இப்ப என்ன சொன்ன இந்த ஆத்மபோதம் வேதாந்த பிரகரண கிரந்தம்னு ஆரம்பிச்சேன் வேதாந்த பிரகரண கிரந்தம்னா வேதாந்தம்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும் வேதாந்தம் சொல்லுல ரெண்டு இருக்கு நிம்மதிக்கான சொற்களின் கூட்டத்திற்கு வேதம் என்று நாம் பேர் வச்சிருக்கோம் எது நமக்கு அறிவை தர்றதோ அதையே அறிவு சொல்றோம் எது எனக்கு அறிவை கொடுக்கிறதோ அதையே நான் அறிவுன்னு சொல்றேன் எனக்கு அறிவு எதுனால உண்டாகிறதோ அதையே நான் அறிவு சொல்றேன் வேதத்தை வந்து நம்ம சொல்ற போது வேதம்னு சொல்றோம் வேதம் இஸ்இக்குவல் டு என்ன அர்த்தம் அறிவுன்னு அர்த்தம் எனக்கு எது அறிவை உண்டு பண்றதோ அதையே நான் அறிவுன்னு சொல்லுறேன் அதையே நான் அறிவு என்ற சொல்லால் குறிப்பிடுகிறேன் ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இதுதான் அறிவுங்கிறார் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் ஏத்தத்து ஞானமிட்டு புரோக்தம் அஜானம் எந்த இதையே நான் ஞானம் என்று சொல்லுவேன் மற்ற ஞானம் அல்ல ஞானம் மாதிரியே தவிர அதெல்லாம் உண்மையான ஞானம் எந்த ஞானம் நமக்கு நிம்மதியை கொடுக்காதோ அந்த ஞானம் ஞானமா ஒத்துக்கப்படுறது நம்ம வழக்கத்துக்கு வேணும் ஞானம் எல்லாம் வேணும் இந்த கட்டிடத்தை பத்தின அறிவு தேவ தேவை நிம்மதியை கொடுக்கறதான் சந்தேகம் இருக்கு அந்த ஞானம் நமக்கு நிம்மதியை கொடுக்கறதா ஆழ பொறுத்து அது ஆழ பொருத்தது ஆனா இந்த வேதத்துல வேதத்தினுடைய அறிவானது வேதத்தை வந்து வேதத்தின் மூலம் நம்ம அறிவானது நமக்கு மனசாந்தி நமக்கு மாத்திரம் கொடுக்கல நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வேதத்தை யாரு ஏத்துக்கிறாங்களோ அந்த சமூகத்துக்கு ஆனந்தம் நிஷ்டை ஆனா வேதத்து மேல நம்ம பிடிப்பு இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா அது சொல்ற விஷயமெல்லாம் நம்பவே முடியாது வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது ஒண்ணு கூட யாராலையும் நம்ப கூட முடியவே சாதாரண ஜனங்களுக்கு அதை நம்பவே நம்பினால் நல்லது நம்பது என்ன கெடுதல் நம்பினவனுக்கு நடராஜா நம்பாதவனுக்கு யமராஜா ஒரு பழமொழி ஆக நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்வு ஏத்துக்கணும் நிறைய பேருக்கு அதுலதான் கேள்வியே ஏகப்பட்டது வருது இந்த வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்து மூலமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கோ வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயம் நம்ப முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம புறக்கிறதுக்கு முன்னாலேயும் நம்ம இருந்திருக்கோம் செத்து போன பிறகும் இருப்போம் அப்படிங்கிறது யாராலும் நம்ப முடியும் நான் இருந்தேன் இப்பொழுதும் நான் நான் இப்ப நான் இருக்கேங்கிறதுக்கு ஒன்றும் சந்தேகம் ஆனா நான் செத்த பிறகும் இருப்பேன் அப்ப என்ன நினைச்சுக்கிறோம் நாம உடம்புதான் நான் நினைச்சுக்கிறோம் உடம்பு வர்றதுக்கு முன்னால நான் இல்ல உடம்பு இருக்கிறதுனால நான் இருக்கேன் உடம்பு போயிடுதுன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனா வேதம் அப்படி சொல்லல் நீ உடம்பு வர்றதுக்கு முன்னாலே இருந்த உடம்போடையும் நீ இருக்க உடம்பு போன பிறகும் நீ இருப்பார் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தோம் நம்ம ஒருத்தரை வரல கொசு இருக்க கொசு பார்த்து சொல்றோம் கொசுவை பார்த்து அட்ரஸ் நீ கொசுவாகிறதுக்கு முன்னாலே இருந்தே நீ கொசு கொசு செத்து கொசு உடம்பு போனதுக்கு அப்புறமும் நீ இருப்ப அப்படின்னா எதை பார்த்து சொல்றதுன்னு அதுதான் நம்ம சாஸ்திரத்துல பேரு ஜீவாத்மான ஜீாத்மான உயிர்னு சொல்லுவோம் ஆத்மான்னு சொல்லுவோம் ஜீவாத்மான இன்னொரு பாஷையில சொன்ன நம்ம தமிழ் தேசத்துல கொஞ்சம் இருக்கு பசுன்னு பேர் பசுன்னு பேரா பசுன்னா என்ன அர்த்தம் ஜீவன் உயிர் இங்கிலீஷ்ல இருந்தா இத சோல் சொல்றாங்க இங்கிலீஷ்ல என்ன அர்த்தத்துல வச்சு சோல்னு சொல்றாங்கன்னு தெரியாது ஆக நம்ம என்ன புரிஞ்சுப்போம் உயிர்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல ஜீவன்னு புரிஞ்சுக்கலாம் ஜீவாத்மா வேகம் சொல்ற இது யாரு பார்த்தா ஆனா நம்ப முடியுமா நமக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா சாஸ்திரம் சொல்றது நீ தப்பு பண்ணியான அடுத்த ஜென்மாவில நீ அனுபவிப்பது அடுத்த ஜென்மாவில யாரு சொன்ன கிடைய நீ இந்த ஜென்மாவில உனக்கு ஏதோ கிடைக்கிறதுன்னு தான் நீ ஆத்மபோதம் படிக்கிறேன்னா போன ஜென்மாவில என்னமோ புண்ணியம் பண்ணிருக்க எந்த ஜென்மாவிலயோ நீ புண்ணியம் பண்ணிருக்க அதனால்தான் இன்னைக்கு வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்துக்கணுமே அதான் அது வர நம்ம அப்படி சொல்லலை அதை ஒத்துக்கின்றா உனக்கு பேர் ஆஸ்திங்கன்னு ஒத்துக்கொண்டா அதுக்கு அவனுக்கு பேரு ஆஸ்திகன் இதட்டேன்னு சொன்னா அவனுக்கு பேரு தெரிஞ்சு போயிடுத்து நிறைய ஜென்மா இருக்குன்னு வேலை சொல்றது உறங்குவது போதும் சாக்காடு உறங்கி விழிப்பது போதும் பிறப்புன்னு அது திருக்குறள் முழுக்க வேதத்தோட விஷயத்தான் சொல்றது ஆகையினால ஜீவன் ஜீனுக்கு நிறைய ஜென்மா இருக்கு புண்ணியம் இருக்கு இருக்கு சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கா ஒண்ணு இருக்கு இத்தனை விஷயங்களும் நீங்க வேதத்தை ஒத்துக்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்பட ஏத்துக்க முடியாது சொல்ல நமக்கு அறவுறையா இருந்தா கூட வேதத்த மூலமாத்தான் தெரிஞ்சுக்க அதுக்காக வேதம் எல்லாரும் படிக்க முடியாது வேதத்தோட கருத்தை மனசுல வாங்கிட்டு போறோம் வேதம் படிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு அவங்களுக்கு அதான் வேலையே பண்ணிட்டு போறோம் அவங்க வந்து ஒரு லைப்ரரி மாதிரி அவங்க அதை காப்பாத்தின் கேட்டா விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு தேவை வேதத்தினுடைய விஷயம் திருக்குறள் வேதத்தோட பொருளைத்தான் விளக்குகிறது எல்லா புஸ்தகங்களும் பாத்தீங்கன்னா வேதத்தினுடைய பொருளைத்தான் நம்முடைய தேசத்துல நிறைய நூல்கள் விளக்குகிறது ஆக இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன சொன்னோம் ஆத்மபோதம் வேதாந்த பிரகரண கிரந்தம்னு சொல்லிருக்கேன் அதை விட மறக்கவே விடாது இங்க ஆரம்பிச்சோமோ அத மறக்காம இருக்கணும் நீங்க மறக்கிறீங்களோ நான் மறக்காம இருக்கணும் ஆக வேதாந்த பிரகரண கிரந்தம் சரி வேதம்னா என்னன்னு தெரிஞ்சுன்னு இருக்கோம் நாம ஒரு மாதிரி இந்த வேதத்தை ரெண்டா பிரிக்கிறான் அதனால வேதத்தை ரெண்டா பிரிக்கிறதுனால வேத அந்தம்ங்கிறது ஒண்ணு அந்த வேத அந்தத்துக்கு எதிர்கொல் என்னன்னா வேத பூர்வம்னு இருக்கு வேத பூர்வம்ங்கிற எதிர்ச்சொல் இருக்கிறதுனாலதான் வேதாந்தம்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லாட்டி மொட்டையா வேதம்னே சொல்லிவிடலாம் வேத அந்தம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வேத பூர்வம் வேத பூர்வம்னா என்ன வேதத்தின் முற்பகுதி வேதத்தின் முற்பகுதி அதுக்கு பேரு வேத பூர்வம்னு பேரு வேதத்தின் பிற்பகுதி அதுக்கு பேரு வேதாந்தம்னு பூர்வம் அந்தம் பூர்வம்னா முற்பகுதி அந்தம்னா பிற்பகுதி இந்த வேதத்தை பத்தி நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் சிந்திக்கலாம் ஆனா இது அடிப்படை விட்டுட கூட இதை வச்சுக்கிட்டுதான் நம்ம பேசுவோம் அடிக்கடி சொல்லுவோம் சாஸ்திரம் சொல்றது வேதம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நீங்க வேதத்துல ஸ்ரத்தை இல்லேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க ஸ்ரத்த இருந்தா ஓஹோ வேதம் சொல்றதா ஒத்துடும் மறுக்க மாட்டோம் வேதத்துல ஸ்ரத்தை இருந்ததுன்னா வேதம் சொல்றதெல்லாம் உண்மைதான் வேதத்துல பொய் சொல்லல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு திருடமா இருந்ததுன்னு சொன்னா நம்ம வந்து மறுக்காம அந்த கருத்தை ஏத்து இப்ப வந்து இப்ப நீங்க ஏதோ என்கிட்ட வந்து கேக்குறீங்க ஒரு விஷயத்துல விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல சந்தேகம் கேட்கறீங்க வந்து வீட்டுல வந்து இப்படி இருக்கு அதை பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு கேட்டா நான் வந்து உடனே சொல்ற போது நான் சொன்னதை கேட்டு நீங்க அந்த காரியத்தை பண்றீங்க அப்போ வெள்ளிக்கிழமை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலம்பிரி இத்தனை மணிக்கு பண்ணுங்க நான் சொன்ன உடனே சொல்லிட்டாரப்பா பண்ணிடுறோம்னு அப்ப சுவாமி வார்த்தையில ஆஹ் சுவாமி பொய் சொல்ல மாட்டார் நமக்கு நல்லதான் சொல்லுவாருங்கிற அந்த எண்ணம் இருந்தாங்க அதை நீங்க ஒத்துப்பீங்க அது மாதிரிதான் வேதத்துல சொல்லியாச்சுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இந்த இடத்துல சொல்லி வேற சரி சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னா எங்க சொல்லியிருக்குன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கல நான் இந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு அதையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோடேன் அப்போ உடனே ஓஹோ அது வார்த்தை சொல்லுதான் பெரிய ஒண்ணுலாம் அப்படி கேட்பான் எந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கு நீ சொல்றீயே என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா ஆபஸ்தம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா ஓஹோ இந்த வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓ இவ்வளோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா படிச்சவங்களே சில சமயம் தெரியலன்னா ஒத்துப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு காட்டணும் அந்த ஆதாரத்தை காட்டி சொல்ல ஆக உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும் வேதாந்த பிரகரண கிரந்தம்னு சொல்லும் பொழுது வேதம்னா என்ன வேத அந்தம்னா என்னன்னா வேத பூர்வம்னு ஒண்ணு இருக்கு சரி ஏன் இப்படி பிரிக்க வேண்டியிருக்கு அடுத்த கேன் வேதத்தை முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு பிரிக்கிறோன்னு கேட்டா முற்பகுதியில வந்து சொல்லி இருக்கிற விஷயம் வேற பிற்பகுதியில சொல்லி இருக்கிற விஷயம் வேற அதனாலதான் வேதத்தை ரெண்டா சப்ஜெக்ட் மேட்டர் டிஃபரெண்டா இருக்கு வேதத்தின் முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வேறு பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வேறு எனவே பொருள் வேறாக இருப்பதால் பேசுவதற்கு விஷயம் வேறாக இருப்பதால் பிரிக்கப்பட்டு சரி முற்பகுதியில விஷயம் என்னன்னு கேட்டா தர்மஹா முற்பகுதியில விஷயம் வந்து தர்மம் தர்மம்னா என்ன அறம் முற்பகுதியில சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தர்மம் தர்மம்னா என்ன நாம கடைபிடிக்க வேண்டி குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தைய உண்டு பண்றதுல இருந்து ஒருத்தன் செத்து போகிறவரை ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா அம்மா பண்ற மந்திரபூர்வமான கர்மாவில ஆரம்பிச்சு செத்து போன பிறகு வரை செத்து போன பிறகும் பண்ற சாத்தம் எல்லாம் சொல்றோமே எல்லாம் சேர்ந்துதான் அதெல்லாம் கணக்கு அதுக்கு பேரு தான் தர்மம் தர்மம்னு தமிழ் அதுக்கு பேர் அறம்னு ரொம்ப பெருசுது தர்மம்ங்கிறது சாதாரண விஷயம் நினைச்சுட்டாங்க தர்மம்ங்கிறது பறந்து விரிந்தது ஒரு ஒரு கஷணமும் தர்மமா இருக்கணும் ரொம்ப முக்கியம் எண்ணுகிற எண்ணம் தர்மமா இருக்கணும் பேசுற பேச்சு தர்மமா இருக்கணும் செய்யக்கூடிய காரியமும் தர்மமா இருக்கணும் எல்லாம் தர்மத்தோட பின்னி பிணைஞ்சது ஆக வேதத்தினுடைய முற்பகுதி முழுக்க தர்ம விஷயம்தான் இன்னொரு கோணத்துல நிறைய சொல்லுவோம் இது ஒரு கோணம் இது ரொம்ப முக்கியமான கோணம் அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த வேத அந்தத்துக்கு விஷயம் என்னன்னு கேட்டா பிரம்ம பிரம்மங்கிறத நீங்க வந்து கடவுள்னு கூட சொல்லலாம் தப்பு கடவுள் ஆண்டவன் ஈஸ்வரன் தெய்வம் இறைவன் என்னவனான் பொழுது பிர சே வேதாந்தத்துக்கு விஷயம் பிரம்மன் தர்மம் தர்மம் வேதாந்தத்துக்கு விஷயம் பிரம்மம் வேத பூர்வத்தினால நமக்கு கிடைக்கிற தர்ம ஜானம் வேதாந்தத்தினால நமக்கு கிடைக்கிற பிரம்ம ஜானம் வேத பூர்வத்தினால கிடைக்கிற மனசுல பதினாறு சரி இப்ப நம்ம படிக்க போறது என்ன புஸ்தகம் வேதாந்த பிரகரண கிரந்தம் இதுலயும் விஷயம் என்னவா இருக்கும் பிரம்மந்தான் விஷயம் இதுலயும் விஷயம் பிரம்மன் தான் அதனால சொல்ற முறைகள் எல்லாம் கவனமா புரிஞ்சுக்கணும் படிக்க படிச்சு நமக்கு இந்த விஷயங்கள் புரியும் இதெல்லாம் வந்து இப்ப முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஆக இந்த ஆத்மபோதத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்ரை என்னன்னு கேட்டா பிரம்மந்தான் படிக்கிறதுனால என்ன ஞானம் வரப்போறது நமக்கு பிரம்ம ஜானம் வரப்போகு பிரம்மஞானத்தை இந்த புஸ்தகத்தை படிப்பதன் மூலம் நாம் பெறப்போகிறோம் அதனால நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் சரி நான் பிரம்ம ஜானத்தை எனக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னா நீ எந்த எந்த சூழ்நிலையிலும் துக்கப்படவே மாட்டேன் எப்பேற்பட்ட எனது உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை உனக்கு துக்கம் வரவே வர சரியா நீ பிரம்மன் புரிஞ்சுணுட்டியானா உனக்கு பிரம்ம ஜானம் வந்து கொடுத்துன்னு சொன்னா உனக்கு துக்கங்கிறது இருக்கவே இருக்க அது மாத்திரம் இல்ல நீ எப்பவும் ஆனந்தமாகவே இருப்பா வெளியில காமிச்சுக்கிறையோ இல்லையோ உள்ளுக்குள்ள எப்பவும் நீ ஆனந்தமா தான் இருக்க ஏதோ விவகாரத்துல ஏதாவது இருந்தா கூட ஆனா ஆழமா மனசுல இந்த ஞானம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நம்ம இதெல்லாம் படிச்ச பிறகும் காரியங்கள் எல்லாம் பண்ணினா நமக்கு அதனால சில பாதிப்புகள் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் இதை அடிக்கடி நம்ம விடாம படிக்கிறதுனால சிந்திக்கிறதுனால நமக்கு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஞாபகம் வச்சும்போது தர்ம ஜானமும் எதுக்கு தெரியுமோ தர்மமும் நமக்கு துக்கம் வராம இருக்குது பிரம்ம ஜானம் எதுக்குன்னா துக்கம் நம்மை பாதிக்காம இருக்கிறது படிக்க படிக்க நிறைய புரிய போறது துக்கம்னா என்னென்ன துக்கத்தே ஒரு கை பார்க்க போறோம் வள்ளுவர் சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்ன இடுக்கன் வருங்கால் அது வரும் இதுல நகுகன்னா என்ன அர்த்தம் சிரிக்கணும்னு அர்த்தம் கஷ்டம் வர்ற போது சிரிக்கணும் வெளியில செத்தமா சிரிக்காட்டாலும் பரவாயில்ல உள்ளுக்குள்ளையாவது சந்தோஷமா அதெல்லாம் வந்து கஷ்டத்தை மதிக்க இழுக்கன் வருங்கால் நகுகன்னு விட்டார சரிங்க அந்த நேரம் சிரிச்சா நிறைய பேர் தப்பா கண்டுபோம் ரொம்ப முக்கியமான இது வந்து கணவனோ மனைவியோ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சு மொழ உடனே கணவனோ மாத்தி சிரிச்சாங்கன்னு வச்சு மொழ நல்லாவா அந்த நேரம் இல்ல திருவள்ளுவர் சொல்லிருக்கார் இடுக்கன் வருங்கான் நகுகன்னு அது சொல்லியிருக்காரு அது உனக்கு உண்மையாம இருந்தாலும் கூட எடுக்கப்பா சிரிக்கிறேன் கேட்போமா மாட்டோம் ஆகையினால இடுக்கன் வருங்கால் நகுக சொல்லியிருக்கார் நிறைய சொல் வெள்ளு வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கடும் இன்னாமை இன்பம் என கொளின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு துன்பத்தையே இன்பம்னு ஒரு தன் நினைச்சான்னா போற்றத்தக்க சிறப்பு உண்டாகும் ஆக இந்த இடுக்க நழியாமையில சொல்லி இருக்கிற அத்தனை நமக்கு புரியும் நிறைய பேர் அதை படிக்காம பாவம் சனிதான் காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த திருக்குறளுக்கே சனி பிடிச்சிட்டோம் என்ன பேர் படிச்சு வேண்டயம் என்ன புரிஞ்சது நமக்கு பிரம்ம ஜானத்தினால என்ன பிரயோஜனம் தர்ம ஜானத்தினாலும் பிரயோஜனம் என்னன்னா துக்க நிவத்தி தான் பிரம்ம ஜானத்தினால ஆத்தியந்த துக்க நிவத்தி தர்ம ஜானத்தினால துக்க நிவத்தி அப்படி சொல்லுவோம் தர்ம ஞானம் தர்ம அனுஷ்டி தெரிஞ்சுடா போராது தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மத்தை தெரிஞ்சு தர்மத்தை கடைபிடிச்சுடலாம் தவிர்த்துடலாம் அது மாத்திரம் இல்ல மற்றபடி துன்பம் வந்தாலும் தாங்கிக்கிற சக்தி அதுக்கு வந்துடும் தர்மத்தை கடைபிடிக்க பிடிக்க அதுக்கு ஒரு பலம் இருக்கு அதனால வந்துடும் என்ன வந்தாலும் யாருக்கும் வஞ்சோம் எதற்கும் வஞ்சோம் பூமியில் எவருக்கும் அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் ஜாஸ்தி வந்துடும் தர்மத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதே மாதிரி பிரம்ம ஜானம் வந்ததுன்னு சொன்னா பிரம்ம ஜானம் கிடைச்சுன்னா துக்கங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறது தீர்மானம் ஆயிடு அதுக்கு மதிப்பே இருக்கு அதனால ஆத்தியந்த துக்க நிர்வின் இதுல வந்து என்ன சொல்றது ரிலேட்டிவா பெரும்பாலான துக்கம் போயிடும் ஆனா கொஞ்சம் இருந்தா கூட அந்த துக்கமும் நீக்கிற சக்தி பிரம்ம ஜானத்துக்கு இருக்கு ஆக தர்மஜானத்தினால நமக்கு ஓரளவு துன்பம் நீங்கும் பெரும்பாலான துன்பம் நீங்கிடும் கொஞ்சம் இருந்தாலும் அந்த துன்பத்தையும் நீக்கிற சக்தி எதுக்கு இருக்கு இதுக்கு பிரம்ம தான் இருக்கு ஆகையால ஆத்மபோதம் படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இப்போதான் ஏற்கனவே தர்மஜானம் இருந்து தர்மத்தை அனுஷ்டிச்சிருந்தாத்தான் பிரம்ம ஜானத்துக்கு தகுதியாம் ஆனா நம்ம பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் இருக்கும்னு நம்பி ஆரம்பிக்கிறேன் அந்த காலத்துல எப்படிலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க ரொம்ப எல்லாம் முதல்ல தர்மத்தையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க வேதா அதுவும் நம்ம படிக்க போறது வந்து ஆதிசங்கரால் விளக்கப்படுகிற வேதாந்த தத்துவம் ஆதிசங்கரர் வேதாந்தத்தை விளக்குற வேற விளக்கி சொல்ற முறை வேற ஆதிசங்கரருக்கு முன்னாலேயும் இருந்தது ஆதிசங்கரர் தெளிவா விளக்கி சொன்னார் அப்புறம் வந்து நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க ராமானுஜாச்சாரியார் இருக்கார் மத்வாச்சாரியார் இருக்கார் வல்லபாச்சாரியார் இருக்கார் ஸ்ரீகண்டாச்சாரியார் இருக்கார் எத்தனையோ மகான்கள் எல்லாம் வேதாந்தத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் அவங்க சொல்லி இருக்கிற விளக்கத்துக்கும் ஆதிசங்கரர் சொல்ற விளக்கத்துக்கும் வேறுபாடு இருக்க ஆனா நம்ம எடுத்துக்க போறது ஆதிசங்கர விளக்கி இருக்கிற முறையைத்தான் நாம பின்பற்ற போறோம் அதனால இது ஆதிசங்கரால் எழுதப்பட்டதா சொல்லப்படுகிற ஸ்லோக் அது டெக்ஸ்ட் இது ஆனா இது வந்து எத்தனையோ சங்கராச்சாரியர் இருக்காங்க ஒரு ஒரு சங்கராச்சாரியாரையும் சங்கராச்சாரியர் தான் சொல்லிட்டு வந்து இப்ப முப்பத்தி ஆறாவது சங்கராச்சாரியர் அறுபத்தி ஏழாவது சங்கராச்சாரியர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் ஆனா எல்லாரையும் சங்கராச்சாரியார் தான் சொல்றேன் யாரோ ஒரு சங்கராச்சாரியர் எழுதிருக்கலாம் நல்லா இருக்கு இதுல வந்து இந்த இதுல அறுபத்தி எட்டு ஸ்லோகம் இருக்கு இந்த அறுபத்தி ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகத்தை தவிர மற்ற எல்லா ஸ்லோகமும் அனுஷ்டுப் சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு எழுத்து உள்ள ஒரு மீட்டர் சம்ஸ்கிருத பாஷையில் படிக்கிறது ரொம்ப சுலபம் பகவத்கீதையில பெரும்பாலும் அனுஷ்டுப் சந்தஸ் இந்த அனுஷ்டுப் சந்தஸ்ங்கிறது ஒரு மீட்டர் ஸ்லோகத்தினுடைய அமைப்பு திருக்குறள் வந்து குரல்ங்கிறது ஒரு மீட்டர் குரல்ங்கிறது ஒரு மீட்டரை தான் சொல்லு இருபத்தி நாலு எழுத்து இருக்கு காயத்ரி சந்தஸுன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றதான் தமிழ்ல குரல் சொல்லுகிறார் ஆக இது அனுஷ்டு இருக்கு இந்த இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிற போதே இதோட பேரு சொல்லியாச்சு ஆத்மபோதம் அப்படிங்கிற போது முதல் ஸ்லோகத்திலே ஆத்மபோதோ இதில் என்னதுன்னா முதல் ஸ்லோகம் ஆரம்பம் ஏழாவது ஸ்லோகம் நிறைவு தொடக்கம் நிறைவு இருக்கு அதாவது இந்த மனப்பாடம் ரொம்ப சுலபம் இந்த கிரந்தத்தை இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்குறதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் பாஷையில சொன்னா உதாரணங்கள் நிறைய சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயத்தையும் சொல்ற போது உதாரணம் சொல்லி சொன்னா மனசுல நல்லா பதியும் ஆகையினால நிறைய உதாரணங்களை சொல்லி இருக்குது ஆகலாம் இந்த ஆத்மபோதம் ரொம்ப விசேஷமான இந்த ஆரம்பிச்சிருக்கோம் இந்த அளவுல நான் இந்த ஆத்மபோதம்ங்கிற இந்த பிரகரண கிரந்தத்துக்கு முகவரைய சொல்லியிருக்கேன் எனக்கு எப்போ தேவைப்படுமோ இன்னும் விரிவாக இதை விளக்கி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வேதாந்த பிரகரண கிரந்தம் வேதாந்தம்னா என்ன வேதம்னா என்ன வேத பூர்வம்னா என்ன வேதாந்தம்னா என்ன வேத பூர்வத்துக்கு விஷயம் என்ன வேதாந்தத்துக்கு விஷயம் என்ன இதனுடைய பிரயோஜனம் துக்க ஆனந்த பிராப்தி இதத்தான் எல்லா புஸ்தகத்திலையும் போடுவாங்க துக்க நிவத்தி ஆனந்த பிராப்தி துன்பம் நீங்கிறது இன்பமா இருலகத்துல அனுபவிக்கிறதுனா அப்பப்ப துன்பம் நீங்கிறது அப்பப்ப துன்பம் வந்துடுறது இதெல்லாம் அப்படி இல்லை இதை படிச்சு இதுபடி நம்ம வாழ்ந்தோம் ஆனா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நமக்கு எந்த துன்பமும் துன்பமாவே தோணாது துக்கத்தையே நாம மதிக்க மாட்டோம் நமக்கு அந்த அளவுக்கு ஞான பலம் ஏற்படும் அரகண்டா இருக்க மாட்டோம் அறிவு கூறுமா இருக்கும் அதுக்காக வந்து என்னது அசட்டு தைரியம் முரட்டு தைரியம் அப்படிலாம் இருக்க மாட்டோம் எப்போ நம்ம வந்து ஞானத்தினாலையும் பலமா இருப்போம் நமக்கு வந்து சமூகத்துல எந்த விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாரா இருப்போம் எந்த எந்த இதுலையும் மனம் கலங்காம மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் அப்படியே அதை அமைதியா அதை ஓவர்கம் பண்ணி போயிட்டு இருப்போமே தவிர ஒரு நாளும் நில குலைஞ்சு போகவே மாட்டோம் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நில குறைஞ்சு போயிடுறாங்க இல்லையா அப்படி நில குறைஞ்செல்லாம் போக மாட்டோம் அப்படியே எல்லாத்தையும் தாங்கி மேலே வருவோமே தவிர மேல போறோமோ இல்லையோ கீழே கண்டிப்பா போக மாட்டோம் கீழே போற மெட்டீரியல் ஆமில்ல இல்லை பணம் வரும் பணம் போகும் உறவுகள்லாம் வரும் உறவுகள்லாம் போகும் ஆனா நம்ம அதனால ஏற்படுற துக்கத்தை பொருட்படுத்த அதெல்லாம் உலகத்துல இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுப்போம் நமக்கு மனசில் அது என்ன சொல்றது எதையும் தாங்கும் இதயம் ஷாக் அப்சார்பாங்க பாருங்க நம்ம ஊர்ல கார்லாம் போறதுக்கெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து அதெல்லாம் வந்து எந்த குண்டு குழியில ஏறி இறங்கினாலும் ரோட்ல வண்டி எல்லாம் போனாலும் அந்த ஷாக் அப்சர்வர் இருக்கிறதுனால வண்டிக்கு ஒன்றும் பாதுகாப்பு இல்லை நம்ம முதுகு போகுங்கிறது வேற வண்டிக்கு ஒன்னும் ஆயிடாது நமக்கு வந்து என்னெல்லாம் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து வரைக்கும் எத்தனை விதமான மாற்றங்கள் எல்லா மாற்றங்களையும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் நமக்கு வந்துடும் அது வந்து என்னது பணிவான துணிச்சல் அறிவு பூர்வமான தொழிற்சல் நமக்கு ஏற்படும் சரி இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் முக உரையோட நாம ஆத்மபோதம் நேரடியா போயிருக்கோம் இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் சம்ஸ்கிருத பாஷையில கிரந்தம் தமிழ்ல இதுக்கு பேரு நூல் இதெல்லாம் நிறைய நன்னூல் சூத்திரத்துல இலக்கணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்பப்ப தேவைப்படுற போது இதா எழுதி போடுறேன் நூல்னா கோணாம இருக்கும்படி நூல்னா நம்ம எந்த கோணாமல பண்றது அதனால நூல்னு பேர் நூலுக்கு இலக்கணங்கள்லாம் இருக்கு அந்த இலக்கண விஷயங்களை நான் இப்ப ஞாபகப்படுத்தி சொல்லலை அதனால நூல் என்றால் என்னன்னா உள்ள அதாவது இப்ப ஒரு நூல் அடிக்கிறதும்பான் ஒரு மரத்துக்கெல்லாம் நூல் அடிப்பான் இந்த செவத்துல எல்லாம் நூல் அடிச்சு நூல் கரெக்டா இருக்கும் நூல் பிடிக்கிறாங்க பாருங்க நூல் பிடிக்கிறது எதுக்காக கோணாம இருக்கணும் நூல் பிடிக்கிறாங்க அது வெளியில இருக்கிறதுக்கு வெளியில இருக்கிற கோணலை நீக்கிறதுக்கு அந்த நூல் பிடிக்கிறாங்க இந்த நூல் உள்ளத்தினுடைய கோணலை சீராக்கி நேராக்கிற சக்தி இருக்கு ஆக இந்த நூல்கள் எல்லாம் அந்தந்த நூல்கள் அந்தந்த விஷயத்தை பற்றி அறிவிக்கும் பொழுது அந்தந்த விஷயங்களிலே நமக்கு இருக்கிற கோணல்களை நேராக்கி உள்ளத்தில் உள்ள கோல்களை நூ நேராக்குவது நூல் அதனால இதுக்கு நூல்னு பேர் வச்சாங்க படிக்கலாம்